வணக்கம் நெட்டினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் இரண்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதாம் ஆண்டு வட கடலில் ஏற்பட்ட சூறாவளி காரணமாக ஹாலாந்தில் ஆயிரம் பேர் வரை இறந்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு முதல் முதலாக இந்தியாவிலிருந்து எழுபத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் மொரீசியஸ் சென்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நியூசிலாந்து ஸ்டாண்டர்ட் டைம் எனப்படும் ஒரே சீரான நேரத்தை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வடக்கு மற்றும் தெற்கு டகோட்டா முறையே ஐக்கிய அமெரிக்காவின் முப்பத்தி மற்றும் நாற்பதாவது மாநிலங்களாக இணைந்தன ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் போவர்கள் பிரிட்டிஷ் வசம் இருந்த லேடி ஸ்மித் பகுதியை நூற்றி நாட்கள் பிடித்து வைத்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கு பொறுப்பான செயலாளராக இருந்த ஆத்தர் ஃபெல்ஃபர் வெளியிட்ட பிரகடனத்தில் யூதர்களுக்கு பாலஸ்தீனத்தில் ஒரு தேசிய தாயகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை இங்கிலாந்து அரசு ஆதரிக்கிறது என குறிப்பிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிபிசி நிறுவனம் தொலைக்காட்சி சேவையை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பாகிஸ்தான் பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசு என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு தெற்கு வியட்நாம் அதிபர் நியோ டின் டியம் அவர்கள் இராணுவ புரட்சி மூலம் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தென்கொரிய தலைநகர் சியோலில் விடுதி ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் எழுபத்தி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை வான்படையின் வான்குண்டு தாக்குதலில் விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சூப்பா தமிழ்ச்செல்வன் உட்பட ஆறு விடுதலை புலிகள் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரமாவது ஆண்டு பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு முதன் முதலாக விண்வெளி வீரர்கள் சென்றடைந்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜேம்ஸ் போக் அமெரிக்காவின் பதினோராவது அதிபர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மகேந்திரலால் சர்கார்க் இந்திய மருத்துவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு தா வே ராதாகிருட்டினன் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அருண் சோரி இந்திய அரசியல்வாதி பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜோதி லட்சுமி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஷாருக் கான் இந்திய நடிகர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மதுஸ்ரீ இந்திய திரைப்பட பின்னணி பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழக திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வீகோ சூரியநாராயணசாஸ்திரிகள் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆ முத்துத்தம்பி பிள்ளை ஈழத்து தமிழ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜ் பெர்னாட்ஷா நோபல் பரிசு பெற்ற ஐரிஷ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ பெரியதம்பி பிள்ளை ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி தானுலிங்க நாடார் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கூசா ஆனந்தன் தமிழக சட்ட அறிஞர் நூலாசிரியர் திருக்குறள் ஆய்வாளர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூப்பா தமிழ்ச்செல்வன் விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சி தர்மகுல சிங்கம் ஈழத்து எழுத்தாளர் பத்திரிகையாளர் இந்நாளின் சிறப்புகள் இறந்த விசுவாசிகள் அனைவரின் நினைவு தினம் கத்தோலிக்க மற்றும் ஆங்கில மரபுபடி இது அனுஷ்டிக்கப்படுகிறது மெக்சிகோவில் இறந்தோர் தினம் மொரிஷியஸ் நாட்டில் இந்தியர் வருகை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே